வணக்கம் தினமரத்து சென்னையிலிருந்து என்னன்னு கொட்டிடுச்சுன்னா கழிவாயில் வாழலையை அரைச்சு கட்டி வச்சிட்டு வந்தாலே விஷமுறைந்துடும் வலியும் தனிந்து போகும் அப்படி இல்லன்னா தேனி கொட்டிருந்தாலும் சரி குலவி கொட்டிருந்தாலும் சரி தேயில் குட்டியிருந்தாலும் சரி வெங்காயத்தை சரிய அறிஞ்சு கடிவாயில் வச்சு சிறிது நேரம் தேய்ச்சிகிட்டு வந்தாலே விஷம் முறிந்து போகும் வலியும் தனிந்து போகும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்